ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ரீதர்மத்தை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த ரிஷி பஞ்சமி விரதத்தினுடைய பெருமைகளை பார்த்துன்னு இந்த ரிஷி பஞ்சமி விரதங்கிறது பகிஷ்டா ஸ்திரீகள் பகிஷ்டா காலங்களில் அதாவது தூரமாக இருக்கிற சமயங்களில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களில் ஏதாவது விட்டு போயிடுத்து அல்லது சரியான முறையில் அதை கடைபிடிக்க முடியலன்னா அதற்கு பரிகாரமாக பண்ணக்கூடிய ஒரு விரதம் இந்த ரிஷி பஞ்சமி விரதம் பகிஷ்டா காலங்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்களில் சரியானபடி நாம் கடைபிடிக்கலைன்னா நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு புத்தி கட்டு போயிடும் குறுக்கு வழியில் குழந்தைகள் போக ஆரம்பிச்சிடும் பிறகு நம் கோத்திரத்தையே சொல்ல முடியாதபடி குழந்தைகள் போயிடும் அப்படி போகப்படாது அப்படி போயிடுத்துன்னா ரிஷிசாபம் ஏற்படும் ஜென்மாவே பாழாக போயிடும் கருட புராணத்தில் சொல்கிற பொழுது பகவான் என்ன சொல்கிறாருன்னா இந்த மனித பிறவிங்கிறது ஆயிரம் பிறவி எடுத்து கிடைக்கக்கூடியது இந்த மனுஷென்மாங்கிறது ஆயிரமாவது பிறவி இந்த மனித பிறவி இதை நாம் வீண் பண்ணின்றால் திரும்ப நமக்கு இந்த மனுஷென்மா எடுக்கிறதுக்கு ஆயிரம் ஜென்மா எடுக்கணும் ஆயிரம் பிறவி எடுக்கணும் அப்படி வீணடிக்கப்படாது நாம் கிடச்ச பிறவியை பயனுள்ளதாக ஆக்கிக்கணும் ஏதோ ஒரு பணத்தை ஏதோ ஒரு பேங்க்லேயோ எதுலையோ டெபாசிட் பண்ணுறோம் அந்த பணம் ஏதோ அதிர்ஷ்டவசாத்து ஒரு கோடி ரூபாயாக வந்துடுத்து அப்படின்னா அந்த பணத்தை நாம் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணுமே வழியாக அதை வீணடிக்கப்படாது அதை வீணடிச்சிட்டா திரும்ப அந்த அளவுக்கு பணம் சேர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம் அது மாதிரி தான் இது நமக்கு கிடைக்கிறது உத்தமமான ஒரு பிறவி நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதை வீணடிக்கப்படாது பயனுள்ளதாக ஆக்கிக்கணுங்கிறதுக்காகத்தான் ரிஷிகள் வேதம் புராணங்கள்லாம் நிறையா நமக்கு சொல்லே இருக்கு இந்த தர்மங்களை இப்படி எப்படி செய்யணும் இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு நமக்கு இந்த அளவுக்கு வலியுறுத்தி காட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு தெரியாது இந்த பிரிவியினுடைய பெருமை இதெல்லாம் நமக்கு தெரியாது ஏதோ வாழற வரைக்கும் நான் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம் அவ்வளோதான் நமக்கு நினைக்க தெரியும் இந்த பிறவி எவ்வளோ உயர்ந்த பிறவி இதை எப்படி நாம் பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது போனப்புறம் தெரியும் அப்போ தெரிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படி வீணடிக்கப்படாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் சொல்கிறான் அதுலேயும் இந்த ஸ்திரீகளுக்கு இந்த அளவுக்கு கட்டுப்பாடுங்கிறது கட்டாயம் தேவைன்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்கிற மாதராய் பிறந்திட மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு ஸ்திரிகளாக பிறக்கிறதுக்கு ரொம்ப மாதவம் ரொம்ப தபஸ் பண்ணியிருந்தால் தான் ஸ்ரீ ஜென்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மா வேண்டும் அம்மா மா ரொம்ப பெரிய தபஸ் பண்ணியிருக்கணும் ஏன் அப்படின்னா சுலபமாக நிறையா லாபத்தை அடையலாம் அப்படிப்பட்ட பிறவி இந்த ஸ்திரீ ஜென்மாங்கிறது அந்த அளவுக்கு காட்டி காட்டியிருக்கா அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் அதில் ஏதாவது குறைகள் இருந்துருட்டோம்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இது மாதிரி விரதங்கள் அவ்வப்பொழுதும் நமக்கு சொல்லியிருக்கேன் அதில் இந்த ரிஷி பஞ்சமி விரதங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ரிஷி பஞ்சமி விரதத்தை எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்கிறார் ரிஷிகள் அதை நமக்கு எடுத்து காட்டுறார் பகவான் மகாபாரதத்தில் என்ன சொல்கிறாருன்னா பிராப்பிய பாதிரபதே மாசி சுக்லபக்ஷ பஞ்சமியும் தஸ்யாம் மத்திய சமய நத்தியாதவ் விமலே ஜலே அதாவது முதல்ல ஸ்நானம் பண்ணணும் ஒரு விரதம்னு ஆரம்பிச்சதுன்னா முதல்ல ஸ்நானம் ஏன்னால் அந்த விரதம்ங்கிறது ஒரு பரிகாரத்துக்காக தான் சபையில் மகாபாரதத்தில் வஸ்திராகரணம் நடக்கிறது திரௌபதி அவமானப்படுத்துகிறா திரௌபதியை அப்போது எல்லோரும் தர்மம் சொல்கிறா துரியோதனனுக்கு துரியோதனாக நீ ரொம்ப தப்பு பண்ணுற அப்படின்னு எல்லோரும் தர்மம் சொல்கிற பொழுது பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார் வன்னினா சதிருஷோ தர்மஹா பாபம் ஜானி ஹியபாமிவா அப்படின்னு எச்சரிக்கிறார் துரியோதனனுக்கு துரியோதனா நீ முக்கியமாக உன்னை தெரிஞ்சுக்கோ அக்னி மாதிரி தர்மம்ங்கிறது ஜலம் மாதிரி பாபம்ங்கிறது அப்படின்னா அக்னி மாதிரி தர்மம்னா அக்னியில் எதை போட்டாலும் எரிச்சிடும் அது மாதிரி தர்மங்கிறது தகனம் எல்லாத்தையும் அக்னியாக பண்ணக்கூடிய சக்தி எல்லாத்தையும் நெருப்பாக செய்ய செஞ்சுடும் எல்லாத்தையும் தன்வசப்படுத்திக்கக்கூடிய சக்தி அக்னிக்கு மாற்றம்தான் உண்டும் அது மாதிரி தர்மம்ங்கிறது அக்னி மாதிரி ஜலம் மாதிரி பாபம்ங்கிறது அப்படின்னா ஜலத்தில் ஏதா எந்த வஸ்துவை போட்டாலும் மூழ்கிடுமே தவிர அந்த வஸ்துவை அழியாது அடியில் கிடக்கும் அது மாதிரி பாப்பங்கிறது பாபத்தை சேர்த்துட்டா அது மூழ்குமே ஒழிய அது அழியாது உன்னை கொண்ணுடும் அது இன்றைக்கி இருந்தாலும் அது உன்னை கொன்னுடும் நீ தெரிஞ்சுக்கோன்னு எச்சரிக்கை பண்ணுறார் பீஷ்மாச்சாரியார் அதை வச்சு தான் நமக்கு ரிஷிகளும் தர்மத்தை நிறைய சம்பாதிக்கணும்னா அக்னியில் ஹோமம்னு வச்சுருக்காள் அக்னியில் ஹோமம் புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு பாபம் போகிறதுக்கு ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறது அப்படி வச்சிருக்கா போல இருக்குது ரிஷிகள் ஏன்னா எந்த ஒரு விரதத்தை ஆரம்பித்தாலும் ஸ்நானத்திலிருந்து ஆரம்பமானது ஜலம் பாபம்னு சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார் அதை மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறா போல இருக்கு மகரிஷிகள் எந்த ஆரம்பித்தாலும் ஸ்நானம் ஆரம்பிக்கிறது அதுபோல் தான் இந்த ரிஷி பஞ்சமி விரதமும் ஸ்நானம் பண்ணணும் அந்த விநாயக சதுர்த்திக்கு மறுநாளைக்கு பாதிரபத மாசத்தில் சுக்லபக்ஷ பஞ்சமி அன்றைக்கி செய்யக்கூடியதான விரதம் இது அதை மத்தியானம் மத்தியான்மிக்கு காலம் வந்த பிறகு மாத்தியான் காலம் வந்த பிறகு நதிகளில் சங்கல்பம் பண்ணிண்டு ஸ்நானம் பண்ணணும் நதியில் அப்போது பல்லு தேய்க்கணும் ஸ்நானம் பண்ணிவிட்டு நாயுருவீன்னு அபாமார்க்கம்னு பேர் நாயுருவீன்னு ஒரு சமித்து அதை வச்சுட்டு பல்ல சுத்தம் பண்ணிக்கணும் முகதுர்கந்த நாசாய தந்தானான் சையே ஷீவனாய்ச்ச காத்திரானாம் குர்வேகம் தந்ததாவனம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பல்லு தேய்ச்சிக்கணும் அப்படி பல்லு தேய்ச்சுண்டு ஸ்நானம் ஸ்திரீகளுக்கு தான் முக்கியம் ஸ்திரீகள் பண்ணிக்கணும் இந்த விரதத்தை இந்த தூரம் நின்ன நின்ன பிறகு இந்த விரதத்தை பண்ணிக்கணும் அப்படி மாத்தியான் காலத்தில் இந்த ஸ்நானத்தை பண்ணிக்கணும் பன்னெண்டு மத்தியானம் போஜனம்னு பண்ணாமல் லகுவாக அதாவது சட்டுன்னு ஜீரணம் மாதிரி வஸ்துக்களை எடுத்துக்கணும் பழங்கள் அது மாதிரி எடுத்துகிட்டு இருக்கணும் சாயங்காலம் அஸ்தமிச்ச பிறகு சாயங்கால சந்தே பூர்த்தி ஆனப்புறம் கலசங்களை வச்சு அதில் ரிஷிகளை பூஜை பண்ணணும் ரிஷிகளை பூஜை பண்ணி சத்த ரிஷிகள்னு நமக்கு முக்கியமாக ரிஷிகள் ஏழு பேர் கஷ்யபோத்ரிர் பரத்வாஜா விஸ்வாமித்திரோத கௌதமாக ஜமதக்னிர்வசிஷ்ட சாத்வீசெய்வாபியருந்தீ கஷ்யபர் அத்ரி பரத்வாஜர் விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜமதக்னி வசிஷ்டர் இந்த சத்தரிஷிகள் அருந்ததி அப்படின்னு ஒரு மகாபதிவுரத்தை இவால தான் நாம் பார்க்குறோம் கல்யாணம் ஆன பிறகு அருந்ததி தரிசனம்னு சாயங்காலம் நடக்கும் கல்யாணத்தில் த்ருவம் அருந்ததின்ச்ச தரிசயத்தீ அந்த அருந்ததி தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அருந்ததி தரிசனத்தை பண்ணிவிட்டு நாம் கிரகஸ்தாசிரமத்தை ஆரம்பிக்கிறோம் கல்யாணம் ஆனப்புறம் அந்த சத்த ரிஷிகளை பூஜை பண்ணணும் கலசங்களில் பூஜை பண்ணி அன்னிக்கு சாயங்காலம் இந்த சரித்திரத்தை கேட்கணும் பூஜை பண்ணிவிட்டு ராத்திரி தெரிஞ்சவாளை வச்சு இந்த சரித்திரத்தை சொல்ல சொல்லி கேட்கணும் அப்படி கேட்டு இந்த விரதத்தை பண்ணணும்னு நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா விரதேன ரிஷி பஞ்சமியாக கிருத்தேன திஜோத்தமாக ருத்து சம்பர்க்கஜோ தோஷா க்ஷயம் யாதி நசம்சயா அப்படின்னு இந்த பகிஷ்டா காலங்களில் எந்த விதமான நாம் தோஷம் பண்ணியிருந்தாலும் கூட சுத்தமாக போயிடும் அந்த பாபம் போயிடும் அந்த ஜென்மா ரொம்ப நமக்கு பலனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிஷி பஞ்சமி எப்படி பண்ணணுங்கிற இடத்துல சொல்கிறார் சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் பகவான் மகாபாரதத்தில் அந்த சரித்திரம் என்னங்கிறத அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்